வணக்கம் ஜனவரி 25-2021 இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றனையின் பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக திருநென்ற மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலிருந்து நான்காம் வகுப்பு மாணவன் டி சாய் சரவணன் நேற்றைய தனது கேள்விக்கான பதில்களை பார்க்கலாம் ஒன்று இந்திய தேசிய விவசாயிகள் தினமானது சவுத்ரி சரண் சிங் நினைவாக அனுசரிக்கப்படுகின்றது இரண்டு இந்தியாவின் நல்ல ஆளுகை தினமானது அட்டல் பிஹாரி வாஜ்பாய் நினைவாக அனுசரிக்கப்படுகின்றது மூன்று எட்டாவது வடகிழக்கு திருவிழாவானது இணைய வழியில் அஸ்ஸாமில் நடத்தப்பட்டது இனி இன்றைய தினத்திற்கான கேள்விகள் ஒன்று நெசட் என்பது எந்த நாட்டுடைய பாராளுமன்றத்தின் பெயராகும் உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின் மரம் எங்கு உருவாக்கப்பட்டுள்ளது மூன்று இந்தியாவின் முதலாவது பெண் மற்றும் மூத்த இருதய நோய் நிபுணர் யார் இந்த கேள்விக்கான பதிலை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்